அவர்கள் சூரியன் மறைந்ததிலிருந்து அது உதயமாக முன் ஒருவன் பாவம் மன்னிப்பு கோரினால் அதே அல்லாஹ் ஏற்கின்றான் என்று நபி நபிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு பூஜ்யம் மூன்று